பொருளின் விலையில் ஏற்றிவிடும் வகையில் பிறரை ஏமாற்றுவதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் செயல்படாதீர்கள் என்று நபி அனிப் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து